الحمد لله الحمد لله رب العالمين خالق السماوات والأرض وجائل الظلمات والنور وصلى الله على جميع الأنبياء والرسول بشر وأنذر ومعذ وأوأذ أنتدى الله به البشر من الضلالة وهدى الناس إلى سرات مستقيم سرات الله الذي له ما في السماوات وما في الأرض ألا إلى الله تسير الأمور أما بعد وقد قال الله سبحانه وتعالى في قرانه الكريم بادعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واوحى ربك الى النحل ان تقدمي من الجبال بيوتا ومن الشجر ومما يعرسون ثم قولي من كل الثمرات فسلقي سُبُل ربك ذُللا يخرج من بطونها شراب مختلف الوانه فيه شفاء للناس فقال النبي صلى الله عليه وسلم மண்ணிலே மீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்க கூடிய அல்லாஹுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் என்றென்று முடித்தாங்க உலகத்தில் படைத்த வஸ்துகளில் உயர்ந்த சிறந்த சிரேஷ்ட படைப்பாகி இந்த மனிதர்களுக்கு உண்மையான நேரான ஆக்கராவை காட்டிக் கொடுக்க வேண்டும் நல் வழிகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக உலகத்தில் உதிர்த்த தீர்த்த தரிசனர்கள் நபிமார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக வந்து தனக்கு கிடைக்கவிருந்த எத்தனையோ இன்பங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் ததாவும் அல்லாஹுடைய தீன் மேலோங்க வேண்டும் என்ற ஒரு நோக்குடன் அருண் பாடுபட்ட என்னுடைய உயர்மினிய மஹமது முஸ்தபாஹா அலி வசல்ல மன்னர்கள் அன்னாரை அடியொற்றியா சியாமனால் உரைக்கும் வரக்கூடிய மனிதர்களின் உண்மையான நேரமான அனைவர்களுக்கும் உண்டாவதாக என்று கூறிய ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்குடன் அல்லாஹுவின் இறை மாளிகையில் ஒன்று கொள்வதற்கும் அல்லாஹுவின் நல்லே அந்த வன்னநாயனை என் நிலையிலும் எச்சந்தர்ப்பத்திலும் அஞ்சு பயந்து கொள்ளுமாறு முதற்கெண் அடியனாக எனக்கும் எனது குடும்பத்தினருக்கும் அப்பா உங்களுக்கும் பத்திய செய்கிறேன் இத்தப்புல்லா பேரணமிக்க இஸ்லாமிய சகோதரர்களை அன்புக்குரிய கனவான்களே உலகத்தில் நாம் பார்க்கின்றோம் மனிதர்களுக்கு எண்ணற்ற நகமத்துக்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் இந்த நகத்துகளில் ஒரு மனிதன் உயர்ந்த நியமத்தாக சிறந்த நியமத்தாக விளங்கக்கூடிய ஒன்றுதான் தன்னுடைய உடலுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியத்தை அவன் விளங்குகிறான் தான் ஆரோக்கியமாக ஒரு மனிதன் வாழ்கின்றான் என்றால் அந்த ஆரோக்கியத்தை அவன் குறைவற்ற செல்வமாக ஆரோக்கியம் குறைவற்ற ஒரு செல்வம் அன்றிலிருந்து அல்லாஹு நிலையார்களே இந்த ஆரோக்கியத்தை இழந்த ஒரு மனிதன் எவ்வாறு ஆரோக்கியத்துக்கு வர வேண்டும் என்பதையும் இஸ்லாம் தெளிவாக பேசிருக்கிறேன் உலகத்தில் நாம் பார்க்கலாம் பல தரப்பட்ட நோய்கள் இருக்குது நோயுடைய நோயையும் இஸ்லாமிய கண்ணோட்டத்தையும் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் நோயை பற்றி பேசியிருக்கிறான் மனிதனுடைய உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு நோய் மனிதனுடைய உடலோடு சம்பந்தப்பட்ட நோய் ரெண்டு நோயாக அல்லாஹ் ஃபரானிலே பிறக்கின்றான் அங்கிருந்து அல்லாஹ் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட நோய்க்குரிய நிவாரணையாக பல அமைப்புகளில் பல முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன உடலோடு சம்பந்தப்பட்ட நோயை நாம் எட்டு நோக்கி பார்த்தோம் என்றால் இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறது சுபஹானல்லா உடலோடு சம்பந்தப்பட்ட நோயை பற்றி அதுக்குரிய தீர்வை பற்றி ஆரோக்கியம் இறந்தவர் ஆரோக்கியத்துக்கு வரும் முறையை பற்றி இஸ்லாம் கூறியதைப் போன்று வேற எந்த மதமோ எந்த ஒரு அமைப்புமோ கூறவில்லை அந்த அளவுக்கு தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது இஸ்லாம் பூர்த்தியானது என்று சொல்லுகிறோம் வைத்தியத்தை இஸ்லாத்தை பற்றி என்று சற்று சிந்திச்சு பார்த்தோம் என்றால் அல்லாஹ் நின்றார்களே தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது இன்றைக்கு மேற்கத்தியவர்கள் உலகத்திலே ஆரோக்கிய வைத்தியர் சிறந்தவர் என்று விளங்கப்படக்கூடிய ஒரு மனிதராக நம்முடைய தலைவர் முகமது முஸ்தபாசல்லாம் அவர்களே இன்றைக்கு வைத்தியர் இடத்துல கேட்கின்றார்கள் அதனால பிரச்சனை இல்ல உங்களுக்கு ஒரு எது பல பிளட் ரிப்போர்ட் எஃப் பி சி புல் பிளட் கவுண்ட் ஒரு பிளட வச்சு சொல்லுவாங்க அவர்கள் இருக்கக்கூடிய காலம் இருந்து நினைக்கிறார்களே இவர்கள் மாத்திரம் இருக்கல்ல நேரத்தில் கூடாரத்தில் வைங்க வைத்தின் அவர்களுக்கு அடிப்பட பொ அன்றைய காலத்தில் பற்றி சொல்வதாக இருந்தால் தேனை பத்தி சொல்ற ஒரு தேன் என்று கூடு கெட்டும் மனிதனுக்கு நீங்க அல்லாஹ் அறிவிக்கிறார் அதுக்கு பின்னால் தும்ப புலி மின் புள்ளி அல்லாஹன் தான் என்பதாக கருத்து சொல்றான் சுமக்குழி மின் குள்ளி தமரா அது பழங்களில் உரியக்கூடியதாக இருக்கும் பழங்களில் உரியக்கூடியதாக இருக்கும் அதிலிருந்து ஒரு விதமான பானம் வெளியாகும் நிரண்டல் மாறுபட்ட மாறுபட்டவையாக இருக்கும் அது அதில் இந்த முழு மனித சமுதாயத்துக்கும் இன்று ஒரு சுகர் பேஷன் ஒரு டாக்டர் கிட்ட போனன்றா அதிகமான டாக்டர் சொல்றாங்க ஆனா சொல்றதுக்கு வருங்கு நாம் செய்த ஒரு ஆராய்ச்சியின் பின்னால் சுலஹான் அல்லாஹ் மூன்று விதமான நான்கு விதமான தேன் பூச்சிகளமுடைய நாட்டிலே இருக்குது அதில் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த தேன் சுலஹான் அல்லா மரம் உச்சியிலையும் அது மலைகளுடைய உச்சி பகுதிகளில் மாத்திரம் தான் கட்டுகிறது இந்த தேன் யாருக்கு கிடைக்குதோ சுபஹான் அல்லாஹ் அதில் கண்டிப்பா சிப்பா இருக்குது அதில் சிப்பா இருப்பது என்ன சந்தேகமே கிடையாது அது ஒரு பொக்கிஷம் தே அடிப்படையாக கொண்டுதான் அன்று வைத்தியங்கள் நடந்தது ஆறு கால பகுதியில் எப்படி உருவாக்கப்படணும் ஒரு டிரஸ் எப்படி கொடுக்கப்படணும் ஒரு ஹெர்பல் எப்படி தயாரிக்கப்படணும் மதிக்குடியு ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய முன்மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் உருவாக்கப்படுகிறது அங்கிருந்துதான் ஆராய்ச்சி செய்யப்படுகிறது ஒரு மனிதனுடைய உடம்பில் உள்ள நர்ஸ் எப்படி போகும் ஒரு நர்ஸ் இருந்து இன்னொரு கால பகுதியரு அதாவது இருந்து வந்த அல் புன்னாஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு வைத்திய முறையை ஒரு ஒரு முஸ்லிம் ஒரு தாபைக்கு படிச்சு கொடுக்கிறார் ஆனால் யூனானியை பற்றி பேசவர் அல்ல அதன் முகமது அவர்களுடைய உண்மையான அந்த இர்ஷாதாத் அவருடைய வழிமுறையை வைத்து கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துகளின் மூலமாக வைத்தியம் செய்யப்பட்ட முறை அது மட்டுமல்லாமல் தோன்றுகின்றார்கள் அவர்கள் தான் அரபியில் சொல்லப்படுகிறது இந்த கெமிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட பலவிதமான அறிவுகளை அன்று கண்டுபிடிக்கின்றார்கள் ஜாபிரும் ஹையான் மிக முக்கியமான ஒரு ஆலி மிக முக்கியமான ஒரு தாபிர அவருதான் பண்ணினா அது கேட்டா ஒரு விதமான அடிக்கூடிய அந்த நுண்ணு அதாவது நுண்ணங்கி அறிக்கக்கூடிய ஒரு பதார்த்தம் இதைனால் பண்ணி அது எப்படி பண்ணப்பட வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை இருநூறுக்கு உள்ளால் காலப்பகுதியில் அன்று சொல்கின்றார் இன்றையிலிருந்து முன்னூறு வருஷங்களுக்கு பின்னால் போனால் அவர்கள் வில்லியம் சொல்லக்கூடியவர் சொல்கிறார் இந்த சிஸ்டத்தை இந்த எத்தனோல கண்டுபிடிச்சது அவர் என்பதாக அவருடைய ஒரு புத்தகத்தில் இருக்குது அன்பானவர்களே அரபு கிதாபுகள் என்றும் போய் சொல்லாது சில முக்கியமான மக்களிடம் இந்த கிதாபுகள் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது எந்த கைட் லைன்ஸ் கொடுத்திருக்கிறாரோ அது அத்தனையும் டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டு அவருடைய புத்தகத்திலே அழகான முறையில் வெப்சைட் எல்லாருக்கிட்ட இருக்குது வில்லியம்ஸ் யாரு தேடி பார்த்து ஆர்வம் உள்ளதாக இருநூத்தி ஐம்பதுல வருகின்றார்கள் கிட்டத்தி பதிமூணு பதினொன்று இந்த அபு பக்தர் இவர்கள் சு என்ற ஒரு நூலை எழுதுகின்றார்கள் கிட்டத்தட்ட முப்பது ஜிசுக்கள் கொண்ட ஒரு கிட்ட ஒரு தயாரிக்கிறது மட்டுமல்ல ஒரு சர்ஜன் எப்படி இருக்கணும் ஒரு சர்ஜன் எப்படி இருக்கணும் அதுக்குரிய கைட் என்றா பிஜரி முன்னூறு புள்ளாவிழ கால பகுதியில் எழுதுகின்றார்கள் இவைகள்க்ஸும் செய்யப்பட்டு மொழி ஆங்கில மொழி கிரேட் மொழி இது போன்ற பல மொழிகளுக்கு டிரான்ஸ்லேட் பல யூனிவர்சிட்டிகள் சயின்ஸ் படிக்கிறதுக்கு மெயின் புக்ஸாக இது திறந்து விளங்கியது ஐநூத்தி நாற்பத்தி மூணு வருகின்றார்கள் அவர்களுடைய அதாவது ஹார்ட்ல இருந்து சுவாசக்குள்ளாக்கி ரத்தம் எப்படி பம்பாக அன்று சொன்னார் சொல்கிறார் இதை கூட அவர் கண்டுபிடித்ததாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மேற்கத்தி உலகம் அதை ஏற்று நாலு அறைகள் இருக்குது அந்த நாலு அறைகள் மூலமாக இரத்தம் பம்பாகுது அது பல்மணல் சிஸ்டம் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆற்றையுடைய இந்த வைன் இந்த நரம்புடைய முழு விபரத்தையும் கண்டுபிடித்தவர் நிலையார்களே அன்புக்குரிய கனவான்களே அவர்கள் தோன்றுகின்றார்கள் அவர்கள் கிட்டத்தட்டி ஹிஜிரி நானூற்றி இருபத்தி ஏழு ஒப்பாத்தாகின்றார்கள் இந்த கால பகுதிக்குள்ளுக்கு இருநூத்தி எழுபத்தி ஆறு கிதாபுள் எழுதி அதுல அறுபத்தி நாலுக்கு மேற்பட்ட மெடிக்கல் சம்பந்தப்பட்ட கிதாபை எழுதினார்கள் அதுல த புக் என்ற பெயர் முழு உலகமும் ஏற்றுக்கொண்ட ஒரு நூலாக ஒரு மெடிக்கல் நாடுகளில் அவினா என்ற பெயரில் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறது ஆனா கை சேதம் என்ன தெரியுமா இதை சொல்ல வரோம் அன்பான் அவர்களே அன்று கிட்டத்தட்ட மூவாயிரம் டிசீஸ் மூவாயிரம் நோய்கள் அன்று குறி நோய்கள் நோய்கள் வரும் பாதிக்கப்படணும் அன்றே காலத்தில் அன்று கூட ஷலான இன்கிரீடியன் தயாரிக்கப்பட்ட அந்த சில மருத்துவத்தை கூட அன்று கொடுப்பதை தடை செய்தார்கள் ஷலான மருத்துவம் பொருளால் தயாரிக்கப்பட்டது அதை அன்று குறித்தார்கள் ஒரு நோய் அதுக்குரிய மருந்து அந்த மருந்து மூலமாக இன்னொரு நோய் உருவாக்கப்படுமா இருந்தால் அது நோய்க்கு மருந்தல்ல அது நோய்க்கு மருந்தல்ல நோயுடைய நோயை இனம் கண்டு அந்த நோய்க்குரிய மருந்தை சரியான முறையில் சரியான முறையில் சரியான இடத்துக்கு அது கொடுக்கப்பட்டால் அது நோய் கியோ ஆயிட்டு கிடைச்சிச் சொன்னால் அதுதான் மருந்து அந்த மருந்தின் மூலமாக உருவாகுவது மருந்தல்ல அவர்கள் தடை செய்த பொருட்களினால் இன்று சில மருந்துகள் தயாரிக்கப்பட்டுக் இன்று சில நோய்களுக்கு மருந்துகள் தயாரிக்கப்பட்டுக் அதைப் பற்றி தெளிவாக சொல்ல முடியாது அன்று சொன்னா அந்த வெளிநாடுகளில் யூரோப் கண்ட்ரிட்டே சத்திகாரியல்லா இவர்கள் அத்தனை பேர்களும் சரித்திரத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் அவர்கள் முதல் கட்டமாக உணவு கட்டுப்பாட்டுடைய முறையை படித்துக் கொடுத்தார்கள் நீங்க உணவாக அவங்களோட உடம்புல எப்படி அவ்வளே அன்புரிய கனவான்களே அவர்கள் இதை மாத்திரம் பேசல இந்த மெடிக்கல் இந்த மருத்துவ துறையை மாத்திரம் பேச ஒரு பெண்ணுடைய கர்பத்தில புள்ள இருந்துச்சு சொன்னா அந்த பெற்றெடுக்கிறது முறையில் குழந்தையை பெற்றெடுப்பது இதை பற்றி அன்று பேசினார்கள் அன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணினார்கள் இன்று அவர்களுடைய முழு விடயங்களை எடுத்து இன்னைக்கு யூரோப்ல இது நடந்து கொண்டிருக்கிறேன் ஒரு போய்விட்டது சொத்திடம் போய் விட்டு அல்லாஹ் இந்த சீசர் என்றது என்ன முதல் முதல் என்ன ரோம் மன்னன் அவருடைய பேரக்குள்ள பிறக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய கல்ச்சர் வயிறு தாய் குழந்தையோட வயிற்று பண்ணி வெளியில எடுத்து வெவ்வேறு நடக்கப்பட வேண்டும் என்றது கல்ச்சர் ஒரு பெண் அது ஆபரேஷன் செய்யப்படுது எங்க ஒரு முஸ்லீம் டாக்டர் அந்த காலத்துல வாழ்ந்த டாக்டர் அவர் ஆப்ரேஷன் பண்ணுகிறார் அந்த குழந்தை வெளியிலே வருகிறது அந்த குழந்தை தான் உயிருடன் பெற்றுக் கொள்ளப்படுகிறது தாய் பப்பா தாத்தா அந்த குழந்தைக்குரிய பெயர் தான் இந்த கைசர் அப்படி நீங்க ஆங்கிலத்தில் எழுதிப்பாரு ஜூலியர் சீசர் என்பதா அதாவது கைசர் அந்த ப்ரொனன்ஸ் பண்றோம் இதே அன்பான வருத்திலே அன்றையிட்டார்கள் நான் சொல்றேன் இருபதாவது நூற்றாண்டு ஆச்சரியமாக இருக்கலாம் அன்பாளவர்களே முன்னால் சொல்லப்பட்ட விடம் சிலர்கள் குறிப்பிட்டார்கள் ஆச்சரியம் இமாம் வரக்கூடிய விளைவு என்ன அதில் லாபம் என்ன என்று சொல்றது அன்றைய காலத்தில் இமாம் ராஜி ரஹ்மன்லா நூறு நூத்துக்கு ஒன்று மூணு காரணங்கள் கிட்டத்தட்ட சொன்னார்கள் இதை தவிர எந்த காரணத்துக்கும் அதாவது தானே இயல்பான முறையில் ஒரு வேலையை செய்யும் திறனை அந்த இறந்துவிடும் இலக்கிறத்துக்கு நூற்றுக்கு தொண்ணூறு விதமாகவே தான் தெரியும் ஐநூறு கால பகுதியில ஒரு இமாம் சொல்கிறார் கட்டாயம் செய்யப்பட வேண்டும் என்பதாக அன்றைய காலத்தில் உலமாக்கடித்து பத்துவா கேட்கப்பட்டு விஷயம் என்னான் நாம் ராஜரஷ்ணம் அவர்களுடைய கருத்து அவர்கள் சொல்லக்கூடிய விடயம் தான் இந்த சிசக்ஷன் இருக்கிறேன் ஒரு தாய் கடைசி அந்த தாயுடைய அந்த பிள்ளையுடைய அந்த பிளசண்ட்டா முன்னுக்குவார் தலைக்கு முன்னால் அது தாய்க்கு ஆபத்து வரும் இந்த கட்டத்தில் செய்யலாம் அதுக்கு நான் சொல்லக்கூடிய விடயம் இன்றைய வைத்தியர்களுக்கு அல்லது வைத்தியத்தை படிச்சவர்கள் மாற்றமாயிருக்கலாம் ஆன் ஹதீஸ் நம்முடைய மாம்கள் இதற்கு அவர்கள் சொன்ன கருத்துக்கு இது மாற்றமாக இருந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள தயாரும் ஒரு ஆயத்தை வைத்து மரியம் அலைகி அவர்களை அல்லா பாடமாக காட்டுகிறான் சுரம்பு பாடமாக காட்டுகிறான் யாருக்கும் கேள்வி கேட்க மரியம் இது அது மரியம் இது நாங்களை தான் இந்த பாடமாக சொலா அந்த மரியம் அடைகித்தான் எவ்வளவு பேருதலான ஒரு பெண் அவர்களுடைய பேருதலின் காரணமாக அவர்களுடைய பதினாலு வயதிலேயே அதுக்குட்பட்ட காலத்திலேயே அல்லாம் அவருடைய விவாதத்தின் காரணமாக சொர்க்கத்திலிருந்து கோடை காலம் குளிர்காலத்துக்கு தேவையான புட்சை அனுப்பி அவர்களை பாதுகாத்தார் இந்த நிறைவாத கர்ப்பிணி இன்னத்து உதவியை நாட வேண்டும் சொற்கத்திலிருந்து ஈச்ச மரத்தை பிடிச்சவர்களே சொல்றத்துக்கு ஈத்தமரம் எல்லாருக்கும் தெரியும் தென்னமரம் போன்றது அடிப்பகுதி ஒரு பெண்ணால் ஒருபோதும் மூலமாக கனிந்த பழங்களை நீங்க சாப்பிடுங்க நீரையும் அறிஞ்சிக்கும் அம்மாணவர்களே நான் இதை விளங்கல்ல ஆனால் இன்றைக்கு மேல் நாடுகள் இதை விளங்கிட்டான் சிலிம் பொசிஷனில் வரக்கூடிய பேர்த் சிலிம் பொசிஷனில் வரக்கூடிய பேர்த் இந்த மெத்தட்ல செஞ்சா அந்த பெண்ணுக்கு ஈஸியான முறையில் இந்த நெச்சுரல் டெலிவரி எடுக்கலாம் இது இது டபிள்யூஹெச்ஓ கீழே உள்ளது ஒரு பெண் ஆற்றினான் சொன்னா அவருடைய பகுதி ஓப்பன் ஆகும் அது ஓப்பன் ஆயிடுச்சு அந்த நெச்சுரல் வெளியில வந்துடும் அது மட்டுமல்லாம நல்லா சொல்கிற நீங்கள் அதை ஈச்சப்படுத்தி சாப்பிடுவோம் நீங்கள் ஈச்சப்படுத்தி சாப்பிட்றதன் மூலம் நாங்கள் என்ன நடக்கும் உங்களோட ஸ்ட்ராங் ஆகும் சுருக்கங்கள் விழாது ஈர்மையான முறையில் புள்ளே வெளியில் தள்ளிடும் புஷ் பண்ணிடும் ஓஷ்ரபி இந்த ஒஷ்ரபி என்று இந்த ஆயத்திற்கு கீழே நான் சொல்கிற விளக்கம் வைத்தலர்களுக்கு மாத்தமானதாக அன்பு அல்லாஹ் காந்தியார்களே ஒரு ஓட்ட பேக் உடைஞ்சிட்டு என்று சொன்னா அந்த ஓட்ட பேங்க்குக்கும் தண்ணிக்கும் சம்பந்தம் இல்லை என்பதாக இன்றைய சில சயன்ஸ் கொள்ளுகிறது ஆனால் உண்மையிலே ரிசர்ச் செய்து பார்த்தோம் என்றால் இந்த ஓட்ட தண்ணிக்கும் சம்பந்தம் இருக்கிறது ஓட்ட பேர் குறைஞ்ச ஒரு பெண் கண்டிப்பாக அவர் தந்தை குடிச்சா என்று சொன்னா அவர் நார்மல் டெலிவரி ஈட்டான முறையில் அவர் பெண் பிள்ளையை பெற்றெடுக்கலாம் ஆனால் அதுக்குரிய முறைகள் அதுக்குரிய நிபந்தனைகள் அதுக்குரிய அதை பற்றி தெரிந்தவர்களிடம் கேட்டு அதன் பிரகாரம் செய்யப்பட வேண்டிய ஒரு விடயம் இந்த விடயங்களை எஜதி ஆறுநூறுக்கு முன்னாலேயே சொன்னார்கள் இது இருபதாவது நூற்றாண்டு இது இந்த விடயம் தேவையா என்று ஒரு சில கேள்வியல் மலாம் அன்பானவர்கள் ஒரு காலத்தில் சீதிருஷ்ணனுடைய அளவு குறைவாகத்தான் இருந்தது ஆனால் இன்று நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகுது இது என்ன ரீசன் இதை பற்றி பல மக்கள் யாரும் பேசில்லையா மக்களுக்கு பெரிய ஒரு ஆதந்தம் இருந்து கொண்டே இருந்தது அன்பிலிருந்து அவலம் நினைக்கிறார்களே உலகத்தில் நம்முடைய நாட்டிலாக இருந்தாலும் வைத்தியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப பொறுமதியானவர்கள் நம்பியர்கள் ஹதீஷ் சொன்னார்கள் அவர்களுக்கு பொருத்தமனை நினைக்கிறேன் அன்றையா போன்ற அந்த பக்தாதுல ஒரு பெரிய ஒரு கலாப்பிடம் இருந்தது என்ற பெயரு அங்கு chemistry, scientist, mathematics, agriculture, medicine, knowledge था था psychological, மேத்திகல்ச்சர்சின் ஒரு பெண்ணுடைய சைக்காலஜியை விளங்க எப்படி அவருடைய நேச்சுரல் பர்த் எடுக்கிறது என்ற சிஸ்டங்கள் அன்று சொல்லப்பட்டது கனவான்களே மேலான சகோதரர்களே நாம் எதை சொல்ல வரும் என்றால் இது நபிசல்லா அலிகிருத்தம் அவர்கள் பிறந்த மாதத்திலே நாம் இருக்கிறோம் அவருடைய புகழ் மாலையை படித்துக் கொண்டிருக்கிறோம் அவருடைய ஆன்மீகத்தை மாத்திரம் போதிக்கவில்லை ஆத்மீகரீதியாக ஒரு உடல் ரீதியாக ஒரு ஆரோக்கியம் அதனுடைய வழிமுறைகள் அந்த சிஸ்டங்கள் இதை அத்தனையும் நமக்கு முன்னால் மறைக்கப்பட்டு விட்டது இன்று எங்களுக்கு வேறொரு அறிவு காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது வேறொரு அறிவு காட்டப்பட்டுக் ாலே கே சொல்ல அறிவு வேற பயங்கரமான ஒரு அறிவு காட்டப்படுகிறது அப்படி இஸ்லாம் சொல்லவும் இல்லை நம்முடைய இஸ்லாமிய வைத்தியர்கள் குறிப்பிடவும் இல்லை ஒரு ஆண் குறிப்பிடவும் இல்லை தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விட இந்த கர்ப்பிணி தாய்மாதனுடைய இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை ஈஸியா அல்லா வெளியில நான் தான் கொண்டு வருகிறேன் அதுக்குரிய வழிளை கட்டாயம்ியூட்ரிஷன் உணவை மூலமாக பாதுகாக்கிறது அதை மரியம் அழகித்தலா தூசலாம் அவர்களை அல்லா சிறுவயதிலிருந்து கோடை காலத்திலே தேவையான புருட்ஸ் தொழிற்காலத்துக்கு தேவையான புருட்ஸை கொடுத்தாங்க அதில் இருந்த புரூட்ஸை எடுத்து பார்த்தோம் என்றால் மாதுளாம் எப்பல் உடம் காட்டுகிறான் உண்மைக்கு சேர்ந்து அந்த பெண் பெற்றெடுக்க வேண்டும் அதுக்குரிய வழிமுறையை காட்டு இந்த காயத்தை வச்சு இமாம் சொல்கின்றார்கள் அறிவு ஒரு மிட் பாய் அறிவின் பெண்ணுடைய முன்பகுதியில் பெயின் வந்தால் பெண்ணுடைய பின்பக்கத்தில் பெயின் வந்து வருத்தம் வந்துச்சென்று அவ எப்படி நடக்கணும் இவைகள் அத்தனையும் நான் சொல்றது அன்பானவர்களே வெஸ்டர்ன் உலகத்தில் சொல்லப்பட்ட விடயங்கள் அல்ல நம்முடைய உலக சொன்ன விடயம் உலமாக்கலுக்கு வைத்தியத்தை பற்றி பேசவே ஏதா என்று சொன்னார்கள் அன்பானவர்களே அன்று உலமாக்கல் மாத்திரம்தான் வைத்தியத்தை பற்றி பேசினார்கள் பதிமூணுக்கு பின்னால் அத்தனையும் டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டு பல மொழிகளுக்கு மாற்றப்பட்டு அது பல நாடுகளுக்கு பேசி அது பல வெவ்வேறான முறைகளில் இன்று நடந்து கொண்டிருக்கிறது இன்றும் நடக்குது இல்லாமல் இல்லை நான் பேசுறதுக்கு அடிப்படை காரணமே முழு உலகத்திலேயும் பல நாடுகளில் இந்த மெத்தட் நடந்து கொண்டிருக்கிறது மகானலாம் மரியாமலைக்குன்றும் கிறிஸ்தவர்கள் செய்கின்றார்கள் ஒரு சில கிறிஸ்தவ வெளிநாட்டு பெண்கள் நம்முடைய நாட்டில் கூட நடந்து கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது பார்த்து ரிசர்ச் பண்ணதுக்கு பின்னால் தான் நாம் இதை தொடர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு அல்லாம நேரடியார்களே நாம் ஒரு முடிவுக்கு வர எடுத்த எதையுமே வைத்தியர்கள் சொல்றது தான் தெய்வம் என்பது போல் எடுப்பதல்ல நாம் கொஞ்சம் ப்ரெபரேஷன் பண்ண வேண்டும் இன்றைக்கு அறிவு வளர்ந்த காலம் என்று சொல்கிறோம் கட்டாயம் ஒரு விடயம் வந்து அதை நாம் கொஞ்சம் செய்து பார்க்கிறது கடுமையான இஸ்லாம் என்ன சொல்றது ஒரு பிரெக்னன்சியா சுகர் இருக்கிறா இதுக்கு இஸ்லாமிய முறையில் என்ன வைத்தியம் இருக்குது நவியர்கள் காட்டிய வைத்தியம் என்ன இதுக்கு அன்று நம்முடைய சொன்ன வைத்தியம் என்ன இந்த கட்டத்துக்கு இருக்குது நாம் தேடவில்லை நாம் தேடல் அன்பிருந்து அவ்வளோ கண்டையாது அது மட்டுமல்லாமல் இது போன்ற அறிவுள்ள வேண்டியிருக்கிறது உருவாக்கக்கூடிய இடம் தான் மதரசா என்று சொல்ல போன்ற அறிவுகள் கண்டிப்பாக மதரசாக்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் கண்டிப்பாக அந்த உமத்துடைய அத்தனை முஸ்லீம்களுடைய பெரிய ஒரு பொறுப்புறைக்கு அதை கட்டி எழுப்புவது கட்டி எழுப்புவது சரியான முறையில் கட்டி எழுப்பிட்டோம் என்றால் சரியான முறையில் கட்டி எழுப்பிட்டோம் என்றால் அமௌல்ல ஓர் வித்தியாசம் ஏன் என்ன காரணம் என்று கேட்டா சொல்றாரு எப்படி சேர்ஜில் அதாவது கதிரைகள் இருக்கிறதோ அதே மாதிரி பள்ளிகளிலும் இருக்கிறது என்ன காரணம் ஆரோக்கியத்தை இறந்து கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமை வந்து கொண்டிருக்கிறது காரணம் ஆரோக்கியம் நினைச்சு குடிக்கக்கூடிய சில மருத்துவங்கள் அது சில விளைவுகளை கொண்டு போய் சேர்க்கிறது அன்பானவர்களை எடுக்க வானம் என்று சொல்லிவ் இல்லாக்கி ஒரு வழியுமே இல்லாக்கி அன்றே விருத்தி நாலுமார்கள் வேற வழி இல்லாத பட்சத்தில் அழகான தயாரிக்கப்பட்ட மருந்துக்கு போனார்கள் மருந்துகள் மாற்றம்ல இஸ்லாம் நாம் ஆரோக்கியத்தை சரியான முறையில் இஸ்லாம் கூறிய பிரகாரம் பாதுகாத்தோம் என்றால் ஓரளவை அக்ஷம்கள் இல்லா எங்களது ஆரோக்கியத்தை எங்களுக்கு பாதுகாத்துக் கொள்ளலாம் எங்களுடைய பெண்களுடைய நியூட்ரிஷனை சரியான முறையில் நாம் கொடுத்து உருவாக்கிட்டோம் என்றா நம்பியவர்கள் சொன்னார்கள் பிள்ளைகள் பெறக்கூடிய நல்ல பெண்களை பார்த்து திருமணம் குடிக்கும்படி வாலிபர்களுக்கு ஏவினார்கள் நல்ல ஹெல்தியான பிள்ளைய ஹெல்தியான முறையில் பிரசவத்தை பெற்றுக்கொள்ளும் பெண்ணை உருவாக்குவது பேரன் பெற்றோர்கள் அந்த முறையை படிக்கவில்லை இன்னைக்கு யூரோப்ல இது கிளாஸ் இது படிச்சு கொடுக்கப்படுகிறது இவை பெரிய ஒரு வழிமுறையாக நீண்ட நேரம் பேசக்கூடிய ஒரு தலைப்பு இது கடல் போன்ற ஒரு தலைப்பு இது ஒரு விழிப்புணர்வுக்காக வேண்டி இந்த பொத்துபா அமை அந்த வகையில் இப்படியான அறிவுகளை உருவாக்கக்கூடிய ஒரு இடம்தான் மதரசா என்று சொல்லக்கூடிய இடம் இந்த மதரசா கூட இந்த மஸிதியில் இருக்கக்கூடிய மதரசா கூட நமக்கு தெரியும் இந்த நாட்டின் தலை ஒரு மதரசா தலை ஒரு மையம் இதை கட்டியெழுப்பிட்டோம் என்றால் இன்ஷா அல்லா பின்னொரு காலத்தில் இப்படிப்பட்ட பலமாக்களோட ஒரு வைத்தல்களை உருவாக்கலாம் சந்தேகங்கள் அப்ப இதை கட்டியழுப்ப வேண்டியதை முழு உம்மத்திலும் பொறுப்பாகிறேன் அந்த வகையில் நாம் இது உதவி செய்தோம் என்றால் எந்தொன்றும் வீண் போங்க பக்தாதுல பக்தாதுல வைத்துல சிக்குமா அந்த கலாப்பீடத்தை கட்டியழுப்புறதுக்காக வேண்டி அன்றைய காலத்திலிருந்து அத்தனை தகாத்தையும் குறித்து கட்டியெழுப்பினார்கள் எதிரே அறுநூத்தி பதினஞ்சு பதினஞ்சில் அப்படியே தரமட்டமாக்கி கிடிச்சு ஒழித்தார்கள் அதில் எட்ரஸுமே இல்லாமல் போயிருக்கிற தனவான்களே சகோதர்களே அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் நடித்தள்ளதால் காட்டினார்களோ அந்த ஆரோக்கியத்தின் பால் ஏற்கனவே நாம் முயற்சிக்க வேண்டும் முயற்சித்தோம் என்று சொன்னால் அஹமது இல்லா ஆரோக்கியத்தை நமக்கு பெற்றுக் கொள்ளலாம் அத்தோடு நாம் இருக்கக்கூடிய காலம் தேர்தலுடைய காலம் தேர்தலுடைய காலத்திலே நாம் இருக்கிறோம் இந்த உலமாக்கல் இதிரி ஆறுநூத்தி பதிமூணுக்கு பின்னால வாழ்ந்த சில உலமாக்கல் இந்த தேர்தலுடைய விடயங்களை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறது அதை பற்றி நான் நீண்ட நேரம் பேசுறதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறான் ஒரு கூட்டம் தங்களை தான் உளமாக்கலைகளுக்கு காட்டி தந்த ஒரு வழிமுறை தான் தேர்தல் போடக்கூடிய நாளில் நான் எழுந்தி நாம் தொழுது சுபவுடைய தொழுகையை தொழுதிட்டு அல்லாஹ் யாரை எங்களோட உரிமை யாரை எங்களுக்கு தருகிறானோ எங்கே அல்லா கூடத்திலே கேட்கிறது யாரை நீ சொல்கிறாயோ யாரை அல்லா மைண்டுக்கு தருகிறாரோ அந்த நபரை நாம் வாக்களிக்கிறது சாட்சியாக சண்டை போடுவதோ இதுக்காகவே நாம் பின்னால் ஓடுவதோ அல்ல எங்க உரிமையை சொல்லப்பட்ட பிரகாரம் இஸ்லாம் கூறிய பிரகாரம் நாம் அதை சமாதானத்துடன் சமத்துவத்துடன் செய்து கொண்டோம் என்றால் அல்லாஹுக்கு விருப்பமான முறை நம்மை நாம் மாற்றிக்கொண்டோம் என்றால் எங்களுக்கு தேவையான மாதிரி ஆட்சியை மாற்றுவேன் என்பது அல்லாஹுடைய வார்த்தாவான அதித்தை கிருத்தியிலே இருக்கின்றது அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்லனும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தொகுதி செய்தல்வானாக பாவங்களை மாற்றத்தல்வாயாக நம்முடைய குற்றம் குறைகளை பொறுத்தல்வாயாக ஆரோக்கியமான வாழ்வை தந்தல்வாயாக செழிப்பான ஒரு வாழ்க்கையை தந்தல்வாயாக நம்முடைய நாட்டு மக்களை பாதுகாப்பாயாக குறிப்பாக முஸ்லீம்களை பாதுகாப்பாயாக நமக்கு சாதகமான ஆட்சியை பொருத்தமான ஆட்சியை நமக்கு அழைத்தல்வாயாக ஆமி நாமின் ஆமா ர